मातुलो यस्य जननी सर्वमंगला नित्यं ீகோ மாசனோந்தே கஜரீ ஸ்தூயத்தை நித்தம் விபுர்வேதப்பாரை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீவராவமீதிமுதிரா கரெர்வீம் கமலாசனாட்டிப்பிணேமா தாம் சுவமாவே சர்வசாதிக்கேத்யே நாராயணி நமஸ்து திருஷ்டிஸ்விஷன शक्ति भूते सनातनी गुणाश्रये नमोस्तुते शरणागत दीनार्थ சகி சனாமே நாராயணி நமோஸ் ஷரீனித்ணபராணேவி நாராயணி நமோஸ் யாத்திருப்பேணி நமஸை நமஸ்தை நமஸ்தை நமோ நமதக்ஷிணாந்திரை பாயன சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கமாத்தைதேவூத்தீராமிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஷாிய முனிப்பமத் சனோஸ்மே மாதுச்சமேவியம் மமதேவ நமோ விதைய संप्रदाय नमो சம்பிரதாயோ வம்சி மோ நமோ குருப்பித்தன பிரச்சிதனந்தூ விஷ்வோத்தியேத்தாபய तेने आदिकवये ீகேஷிஸ்வராபிரமதிக்கவியூர்தேவாரிமதவி சர்ோ மிஷ ாம்தாஸ்து சரம் ீமீ பிரோஜித்தைத்தவோ பரம்தாப்போன்மூலம் ஸ்ரீமக்க ம்ரீஸ்ரோயிரூாத்ப்போலிம் ஃம்மிரவசயு ேத்துன்மயா தரவோ करुणयाह சுவூத்திருமிலுமீபமாரி கருணையு தம் வியாசสู نوมपयामि गुरुमुनीना இருபதாவது சாயத்து மாம் யோகியம் தர்மவஸ்வத்தியமோர்ஜி மா பிரிச புனாதிமன் ஸ்வாக்கி சம்பவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு பக்தியினுடைய பிரபாவத்தை உபதேசித்து கொண்டிருக்கிற பகுதியை படித்துக்கொண்டிருக்கிறோம் நாம் எல்லோரும் சந்தோஷத்துக்காக வேண்டி உலகத்தை சார்ந்திருக்கோம் உலகத்தில் உலகத்தை சார்ந்திருக்கோம்னா மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் பணம் பதவி புகழ் இதெல்லாம் நாம் சந்தோஷத்துக்காக சார்ந்திருக்கோம் ஆனால் அதெல்லாம் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கறதில்லை அப்படிங்குறதான் நம்ம எல்லாருடைய அனுபவம் யாரா ஒருத்தர் இல்லை இல்லை இதெல்லாம் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்குது நான் இதுவரையிலும் பார்க்குறேன் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறேன் சுவாமி ஒரு நாளும் எனக்கு வந்து பணத்தால் கஷ்டம் வந்ததில்லை அம்மா அப்பாவால் கஷ்டம் வந்ததில்லை மனைவியால் கஷ்டம் வந்ததில்லை கணவனால் கஷ்டம் அதோட சுன்னால் நல்லா இருக்காது கணவனாலையும் கஷ்டம் வந்ததில்லை அப்படி சொல்லணும் மனைவியால் நிறுத்திவிட்டேன்னு வச்சுங்க சில சமயம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி சுவாமிகளாலேயும் கஷ்டம் வரும் கஷ்டம் எப்படி வேணாலும் வரும் ஆகையினால எதுவுமே முழுமையான சுகத்தை கொடுக்கறதில்லை சுகம் வந்து நம்ம கட் இது பண்ணிட்டோம் சுகம் வந்து துன்பம் கலந்ததாக இருக்குது நாம் அனுபவிக்கிற சுகம் துன்பம் கலந்ததாக இருக்குது நாம் அனுபவிக்கிற சுகம் நமக்கு நிறைவை தர்றது கிடையாது அது மாத்திரமில்லை நாம் எல்லோரும் விஷய சுகத்துக்கு அடிமைகள் கொஞ்சம் வந்து நான் சொல்கிறேன்னு வச்சு ஒன்றும் வேண்டாம் நம்ம வந்து இந்த கிளாஸ் முழுவதும் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு இதுவே ஓட மாட்டேங்கிறது இதில் வேறு இதை ஆஃப் பண்ண போகிறாராம் அப்படின்னு அவர் வீடியோக்காரர் ஒருத்தர் அழகாக ஒன்று பண்ணிவிடுறார் என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கிற ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு சத்தம் வரக்கூடாதுன்னு அவர் வெளியில் போய் காத்து வாங்குறார் எவ்வளோ புத்திசாலி பாருங்க அவர் நினச்சிட்டு இருக்கார் சுவாமி இதை கவனிக்க மாட்டார்னு இப்படி எல்லாருமே எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா செல்ஃபிஷ்னா என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினச்சுண்டே துக்கம் கலந்த சுகத்தை தான் அனுபவிக்கிறோம் துன்பம் கலவாத இன்பம் என்பது உடலால் அனுபவிக்கவே முடியாது இந்த இந்திரியங்களை கொண்டு துன்பம் கலவாத இன்பத்தை அனுபவிக்கிறதுங்கிறது நடக்கிற சமாச்சாரம் இல்லை அதனால்தான் என்ன சொல்கிறோம் கடவுள்தான்ப்பா இன்பமே வடிவானவர்ங்கிறோம் அவர் இந்த உலகத்தையெல்லாம் வியாபிச்சிருக்கார் அவர் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இருக்கிறார் இப்படிலாம் ஓரளவுக்கு ஈஸ்வரனை பற்றின ஞானம் இல்லாமல் ஈஸ்வரங்கிட்ட பக்தி பண்ண முடியாது ஏன் சும்மா காமா சோமானு ஏதோ நீ பிடிச்சதை கும்பிடுன்னு சொல்ல முடியாது ஏதோ எல்லோரும் கும்பிடுறாங்க நானும் கும்பிடுறேன்னு சொல்லி கும்பிடுறதுங்கிறது ஒரு ரகமாக ரகமாக இருக்கலாம் ஆனா கடவுளை பற்றின அறிவு இல்லாமல் கடவுளை கும்பிட முடியாது ஆ ஈஸ்வரனை பற்றி கேள்விப்படுறான் எப்படி இந்த ஒரு பாட்டு இருக்குது அம்பாள் பேரில் ஒரு பாட்டு இருக்குது தமிழில் தான் இருக்குது திருநாவுக்கரசர்னு நினைக்கிறேன் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அம்பாளை சொல்கிறது அவனுடைய நாமம் கேட்டாள் கடவுளுடைய பேரை கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் அந்த இறைவனுடைய வடிவத்தை கேட்டாள் ஜீவாத்மா பரமாத்மா அறிஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு பெண் ஒரு ஆணை அறிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தத்தில் இல்லைது ஆனால் பாட்டை பார்த்து அப்படித்தான் இருக்கு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் தன்னை அவனுக்கே கொடுத்துட்டார் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அப்பா அம்மாவை விட்டார் அகன்றால் அகலிடத்து ஆச்சாரன் தன்னை தன்னை மறந்தால் தன் கெட்டால் கெட்டாள் நங்கை தலைவன் தாளே இப்போ இதை ஒத்துப்பாங்களா அது அந்த அந்த பையனை விரும்பினா அந்த பொண்ணு போயிட்டா இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா ஆனால் பாட்டு எப்படி இருக்குது அப்படித்தான் இருக்கு ஆளை பற்றி கேள்விப்பட்டு இதெல்லாம் வந்து இந்த ஃபேஸ்புக்கிலே தெரிஞ்சு பழகி போயிடுற ஆள் அதெல்லாம் இப்போ சொல்லணும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் தான் இது தெரியும் எல்லாம் அதுலேயே பழகி அதுலையே டைப் பண்ணி எல்லாம் இது பண்ணி போய்ட்றாங்க அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா உதாரணம் இப்படி தான் இருக்குது நான் என்ன பண்ணுறது இந்த பாட்டு அப்படி இருக்குது இந்த பாட்டை பார்த்தா யாரும் என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ருக்மிணி கல்யாணம் நான் அதை ஆரம்பித்தேன்னா நான் சன்னியாசியாகவே இருக்க முடியாது அது இதுவும் பாகவத்தான் கிருஷ்ணனுக்கு அன்னைக்கே லெட்டர் எழுதினேன் அப்போ ஈஸ்வரந்தான் ஈஸ்வரன் நமக்கு துன்பமில்லாத இன்பத்தை தருபவர் நிறைவான இன்பத்தை தருபவர் அடிமைப்படுத்தாத இன்பத்தை தருபவர் அப்படி போட்டுக்கணும் துன்பம் கலவாத நிறைவான அடிமைப்படுத்தாத சுதந்திர ஆனந்தம் பூர்ண ஆனந்தம் துன்பமில்லாத துக்கரகித ஆனந்தம் இதைத்தான் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமாகவே சொல்கிறோம் இப்போ இதெல்லாம் நிறைய பேர் இந்த பாகவதம் இது போன்ற புஸ்தங்களை எல்லாம் படிச்சுட்டு கிருஷ்ணருடைய வடிவத்துக்கு தான் முக்கியத்துவம் கிருஷ்ணருடைய ரூபத்தை தியானம் பண்ணு கிருஷ்ணருக்கு மாலை போடு கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணு கிருஷ்ணா கான்ஷியஸ் இஸ்கான் ஆகையினால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணரை தவிர வேற கடவுளே கிடையாது கிருஷ்ணர் ரூபம் அந்த ரூபத்துக்கு இந்த புதுதெல்லாம் படிக்கிறபோது அப்படித்தான் தெரியும் அந்த ரூபத்துக்கு தான் முக்கியத்துவம் அதனால் எப்போ பார்த்தாலும் பாருங்கள் அந்த கிருஷ்ணன் சில பேர் கிருஷ்ணர்லேயே வெரைட்டியாக வச்சுட்டுருப்பாங்க அதெல்லாம் குட்டி குட்டியாக கிருஷ்ணர் வச்சுட்டுருப்பாங்க சாப்பிட்ற போது ஒரு கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சுப்பாங்க அதுக்கிட்ட கொஞ்சம் பேசுவாங்க என்ன மற்றாள்கிட்ட யாராக பேசினா ரொம்ப நேரம் பேச முடியாது அதனால வந்து அவர்கிட்ட பேசணும் கொஞ்சம் பேசணும் நான் சொல்கிறதுலாம் என்ன பொய்யா உண்மையாக சில பேர் பத்து வச்சு அடிக்கடி ஜோப்லேருந்து எடுத்து எடுத்து பார்த்துப்பாங்க சௌக்கியமாக இருக்கியா நான் உங்களுக்கு சொல்கிறத பார்த்தா பரிகாசம் எனக்கு தெரி ஒரு ரெ நிறைய பேருடைய அனுபவத்தில் அதை பார்த்துருக்கேன் அவங்க எவ்வளோ ரியலாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா தெரியும் திருவனந்தபுரத்தில் ஒரு அம்மா இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு வகுப்பில் திருவனந்தபுரத்தில் ஒரு அம்மா இருக்காங்க அந்த மாமி வந்து எப்போ பார்த்தாலும் வயசான பாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க அவங்க பையங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க இவங்களுக்கு துணை யார் தெரியுமா இந்த கிருஷ்ணர் தான் நான் போய் பார்க்குறேன் இந்த மாமி அந்த கிருஷ்ணருக்கு தலைமுடியெலாம் வச்சு பின்னி விட்டு ஜட அலங்காரெலாம் பண்ணி அப்புறம் வந்து நான் கிருஷ்ணருக்கு நாலு கை வச்சிருக்கு அப்புறம் ஒரு தடம் இன்னொரு தடம் போனேன் என்ன நாலு கை இருந்தது இப்போ ரெண்டு கையாக எடுத்துனேன் அவனுக்கு வலிக்கிறதான் அப்படின்னுட்டான் மாமி சீரியஸாக சொல்கிறாங்க சீரியஸாக சொல்கிறாங்க நான் அவங்ககிட்ட சொல்லி வச்சுருக்கேன் சுவாமிஜி நீங்கள் வந்தால் உங்கள் தாடியெல்லாம் பிடிச்சி இழுக்கப்படாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் அவங்க தனி உலகத்தில் வாழ்கிறாங்க இப்படியே சொல்கிறாங்க அவன் ரொம்ப குறும்புக்கார பய சுவாமிஜி வந்தால் உங்களை சும்மா இருக்க மாட்டான் உங்கள் மடியில் ஏறி உட்காந்தா அப்புறம் உங்கள் தாடியை இழுப்பான் நான் முன்னாடியே அவன்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் நாங்கள் பாருங்க அவன் சமத்தான் உட்காந்துருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறான் நான் எனக்கு பார்த்தா எப்படி இருக்கு நான் நமக்கு நமக்கு அந்த பக்தி வரலை அப்படி தான் சொல்லணும் நம்ம வந்து வேதாந்த திருஷ்டியில் பார்க்கறதுனால அதை நானும் ஒன்று அந்த பக்தியை ரெஸ்பெக்ட் பண்ணும் அந்த பக்தியை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணும் அது பைத்தியம் இல்லை பைத்தியம் மாதிரி இருக்கும் ஆனால் அது பைத்தியம் இல்லை பார்க்குறவங்க ஆனால் ஒன்று அப்படி என்கேஜ் பண்ணிட்டுருக்காங்களே இல்லாட்டி மருமகளை ஃபோனில் கூப்பிட்டு வரையா இல்லையான்னு திட்டுவாங்க இல்லையா அதுக்கு பதிலாக கிருஷ்ணரோடு கம்யூனிகேட் பண்ணிட்டுருந்தா அவர் அது என்ன ஒன் வே ட்ராக் தான் அது அவர் பேசுகிறதா பாவனை பண்ணிக்க வேண்டியதுதான் எல்லாம் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அழகாக ஷேர் பண்ணிக்கலாம் இது ஒரு என்னது ஒரு சைக்கலாஜிக்கல் அவுட்லெட்டாக அப்படி சொல்லலாம் ஒரு அவுட்லெட் மாறி அது நீங்களும் வேணா ஆரம்பிங்கோ நானும் சொல்லலை வேண்டா நான் முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் விக்கிரமனாக வாங்கி ஆள் கொண்டு கொடுக்குறேன் பூஜை பண்ணியே தர சொல்கிறேன் வச்சுக்கோங்க இது மாதிரி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் சா சாப்பிட போனேன் சாப்பிட்ற போது சுவாமிஜி எங்கள் கிட்டானையும் உங்களோட சேர்ந்து சாப்பிட சொல்லலாமா அப்படின்னு நான் கிட்டாங்கிறது பையன் நினச்சுனுட்டேன் நான் பையன் நினச்சுன்னு விட்டேன் கூப்பிடும்லே தாராளமாக சாப்பிட்லாமே அதனால் என்ன அப்படின்னு அப்புறம் பக்கத்தில் வந்து டேபிளில் ஒரு கிருஷ்ணர் பொம்மையை கொண்டு வச்சிட்டு பார்த்தடா இவன் தான் அப்படின்னாங்க இப்போ உங்களுக்கு சிரிப்பாக வருது எனக்கு எப்படி இருக்கும் அந்த நேரம் நான் எவ்வளவு அசடு வழிஞ்சேன்னு அப்போ தெரியும் எல்லாம் பக்தி ஆனால் அப்படி சிவபக்தர்கள்லாம் அப்படி பண்ணுற மாதிரி தெரில இந்த கிருஷ்ண பக்தர்கள் பண்ணுற மாதிரி இனி முருகன் பக்தர்களோ மற்றவங்களோ யாரும் எனக்கு தெரிஞ்சு பண்ணுற மாதிரி இந்த கிருஷ்ணருக்கு இருக்கிற ஒரு மார்க்கெட் யாருக்கும் கிடையாது அவருக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு மார்க்கெட்டு யாருக்கும் கிடையாதுங்கிறது உண்மை என்ன பண்ணுறது அவரை பார்த்து பொறாமையாக பட முடியும் எல்லாரும் அந்த கிருஷ்ண ரூபத்தில் இது பண்ணிட்டுருக்காங்க அடிக்கடி பகவான் சொல்கிறார் நான் வந்து இப்படி என்னை வரையறைக்குட்பட்டவனாக நினச்சுடாதே அவ்வக்தம் வியக்தி மா பன்னம் மன்னியே மாமபுத்த பரம் பாவமஜான மமாவியமனுத்தமம் வடிவமற்ற என்னை வடிவமுடையவனாக நினைக்கிறார்கள் அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனுமா பரம் பாவமந்தம மமபூத மகேஸ்வரம் அங்கேயும் சொல்ற கிருஷ்ணர் என்ன ஒரு வடிவமுடையவனா நினைச்சு என்ன அவமதிக்கிறார்கள் எப்படி அப்புறம் என்னன்னா இந்த மனித வடிவில் அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு மனித வடிவை சார்ந்திருக்கிறேன் ஆனால் நான் மனிதன் அல்ல மனித வடிவை சார்ந்திருக்கிறேன் ஆனால் நான் மனிதன் நம்ம எல்லாருக்குமே அது பொருந்தும் நாம் எல்லோரும் மனித உடலை சார்ந்திருக்கிறோம் ஆனால் நாம் எல்லோரும் அப்படி நான் நிறுத்தின உடனே என்னவோ பண்றது நாம் எல்லோரும் மனித வடிவை சார்ந்திருக்கிறோம் ஆனால் நாம் எல்லோரும் மனிதர்கள் அதுக்கு பதிலாக என்ன அர்த்தம் அகம் பிரம்மாஸ்மி நான் அஹம் மனுஷியோஸ்மியா அகம் பிரம்மாஸ்மியா எது கரெக்டு புரியறதோ புரியலையோ பிரம்மாஸ்மி சொல்வோம் உண்மை அதுதானே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் இது என்னென்னா இப்போ இப்போ கேள்வி என்ன ஆச்சுன்னா மோக்ஷத்துக்கு சாதனம் என்னங்கிறது மோட்சத்துக்கு சாதனம் பக்தி ஒன்றே என்பது தெளிவாக திரும்பத் திரும்ப பல கோணங்களில் சொல்லப்படுகிறது பக்தி தான் கடைசியாக படித்த ஸ்லோகம் என்னதுன்னா ஏக்கையா பக்தியாக அகம் கிராகியா ஒரே அன்புனால்தான் அந்த அன்புனால தான் நான் வந்து கிராகி கிரகிக்கப்படுகிறேன் ஸ்ரத்த ஆத்மா பிரியஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை பக்திக்கு சாதனம் ஸ்ரத்தா ஸ்ரத்தான்னா என்ன அர்த்தம் நம்பிக்கை வேற வழி இல்லை நமக்கு ஸ்ரத்தாங்கிற சக்தி ஸ்ரத்தாங்கிற சொல்லுக்கு நம்பிக்கைங்கிறது தான் இருக்கு வேறு வழி இல்லை நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு ஆக நம்பிக்கை ஸ்ரத்தைங்கிற ஒரு பதத்தை போட்டார் ஸ்ரத்தயாத்மா பிரியசதாம் ஸ்ரத்தையா சதாம் பிரியா ஸ்ரத்தையா கிராஹ்யா அஹம் ஏக்கையா பக்தியா அஹம் ஏக்கையா ஸ்ரத்தையா கிராகியா சதாம் பிரியா ஆத்மா ஸ்லோகத்தை பார்க்கணும் ஸ்லோகத்தை உங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் தான் அது புரியும் இல்லாட்டி நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது ஏதோ சாமிக்கு ஏதோ தெரிகிறதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அவ்வளோதான் ஸ்லோகம் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரே பக்தி ஒன்றுக்கு தான் பக்தி ஒன்றுக்கு மாத்திரம்தான் நான் அகப்படுவேன் அது மாத்திரமில்லை அந்த பக்திக்கு தேவை இந்த உலகத்தில் நீங்கள் வந்து அன்பு செலுத்துறதுக்கு ஸ்ரத்த வேணும்னு அவசியமே இல்லை நான் வந்து என் என்னுடைய என்னுடைய வீட்டின் மீது நான் அன்பு செலுத்துகிறேன் நான் இந்த ஆசிரமத்தின் மீது அன்பு செலுத்துகிறேன் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அது நேரடியாக எனக்கு சுகம் கொடுக்கறதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் ஆள் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நான் சுவாமி நான் அந்த சுவாமியினிடம் நான் அன்பு செலுத்துகிறேன் ஸ்ரத்த இல்லை அவர் கண்ணு முன்னால் இருக்கார் அவரால் எனக்கு ஒரு சௌக்கியம் ஏற்படுறது என்னால் அவருக்கு ஒரு சௌக்கியம் ஏற்படுறது ஆகையினால என்னன்னா ஆனந்த அவர்கிட்ட பிரியமாக இருக்கேன் ஆனால் கடவுள் அப்படியா நம்பிக்கையினால் மட்டுமே கடவுளை அறிகிறோம் அஸ்ரத்தையா கிராக்யா நல்ல வார்த்தை ஸ்ரத்தையினால் நான் கிரகிக்கப்படுகிறேன் பக்தியினால் நான் கிரகிக்கப்படுகிறேன் நல்லவர்களுடைய நல்லவர்களுடைய அன்புக்கு பிரியமான ஆத்மாவாக நான் இருக்கிறேன் எப்போ அவங்க பக்தர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள் பகவான் நல்லவர் சான்றோர்கள்லாம் எப்போது என்ன பண்ணுகிறார்கள் எல்லாம் இறைவன் செயல் எல்லாம் இறைவனுடைய அருள் அதை உணர்கிறார்கள் அவர்கள் இறைவனை இறைவன் இறைவனை நம்பிக்கையினால் அறிந்து அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லை அப்புறம் அவர்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது அவங்க நேர பார்க்குறாங்க நேர பார்க்குறாங்கன்னா இந்த கண்ணால் இல்லை அறிவு கண்ணால் பார்க்கிறார்கள் அறிவால் அவர்கள் அறிந்து அந்த தத்துவத்தில் அவர்கள் மனதை செலுத்துகிறார்கள் மன்னிஷ்டா பக்தி स्वपाकानपि स्वपाकानपि मनिष्ठा मन स्वापीना मनिष्ठाभक्ति मन मनिष्ठाभक्तिर्थम इनक्र भक्तान संभव स्वपाकनपी சம்பவாத்துங்கிறது என்ன போட்டுக்கணும்னு கேட்டால் பிறவியிலேயே சண்டாளர்கள் சண்டாளர்கள் தான் என்ன அர்த்தம் பிறப்பிலேயே சண்டாளங்கிற வார்த்தையெல்லாம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க இப்பெல்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது பன்னு சொன்னா நாயை சமைச்சு சாப்பிட்றவனுக்கு பேர் சண்டாளம் அதான் அந்த காலத்தில் அர்த்தம் எல்லாம் வேற இப்போ அப்படிலாம் சொன்னால் நிறைய பேர் சண்டாளனா தான் இருப்பான் ஆகையினால் இப்போ அப்படிலாம் பார்க்க முடியாது சமூகத்தில் வந்து இந்த வாதி கலப்பில் எல்லாம் பிறக்கிற குழந்தைகளில் எந்தெந்த ஜாதிக்கும் எந்தெந்த ஜாதிக்கும் கலந்து பிறந்தால் அதுக்கு ஒரு பேர் விற்கிறாங்க அந்த பேர் மாதிரி தான் இதுவும் இது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் பிறக்கிற குழந்தைக்கு பேர் ஜண்டாளம்னு பேர் அதெல்லாம் இப்போ எடுபடாது இப்போ அதை பற்றி நம்ம பேசுறது நல்லதில்லை ஆகின சாதாரண என்ன அர்த்தம்னா சாதாரண ஜனங்கள்லாம் இது வாழ்க்கையில் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கக்கூடிய ஜனங்களை கூட அவங்களுக்கும் பக்தி வந்ததுன்னு சொன்னால் நந்தனார் கதையெல்லாம் தெரியும் கண்ணப்ப நாயனார் கதை நந்தனார் கதை எல்லாம் நம்ம படிச்சுருக்கோம் அவர்களெலாம் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் பக்தியினால் உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் அது தான் புனா மன்னிஷ்டா பக்தி என்னிடத்தில் நிலைத்த பக்தி அப்படின்னு அர்த்தம் அப்பமசத்தியதேத விபான்வி மேத்தனம் நியுநாதிதே வித் வாத்தபான்வித மேதாத்மான மனசு சுத்தமாகணும்னா பண்புகளை கடைப்பிடிச்சா மாத்திரம் போற நல்ல குணங்களை உடையதாக மட்டும் மனம் இருந்தால் போதாது இறைவனிடத்தில் பேரன்பு செலுத்துகின்ற நற்பண்புகளுடைய மனம் மட்டுமே தூய்மையடையும் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து தர்மஹா தர்மஹான்னு ஒழுக்கம் கடைப்பிடி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வாழ்கிறது சாகர வரைக்கும் நாம் ரொட்டீன் நம்முடைய ரொட்டீன் சத்தியம் சத்தியம்னா பொய் இருக்கிறது தயோபேதா கருணையோடு இருக்கிறது வித்யா நல்ல படிப்பு தபஸா தபஸோட கூடின படிப்பு தபசான்விதா வித்யா எல்லாம் நிறைய விஷயங்கள் நுணுக்கமாக சொல்கிறார் தவத்தோட கூடின படிப்புன்னு அர்த்தம் சாப்பாடு இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் படிக்கிற இடத்துல படிப்புக்கு தான் முக்கியத்துவம் புல நின்பங்களை எல்லாம் தியாகம் பண்ணி படிக்கிறது ஆனால் என்ன பண்ணினாலும் மத்பக்தியாக அபேதம் என்னிடத்தில் பக்தி இல்லைன்னு சொன்னால் அது சம்மக்கு ஆத்மானம் பிரபுநாதி அது நல்லா சுத்தப்படுத்தாது ஆக தர்மமோ சத்தியமோ தயையோ தபோடக்கூடிய வித்தியாக இருந்தாலும் ஈஸ்வர பக்தி இல்லாமல் ஈஸ்வர பக்தி இல்லாமல் அவைகளுக்கு மனதை தூய்மைப்படுத்தும் சக்தி கிடையாது ஈஸ்வர பக்தி ஒன்று இருந்தால் போகும் அதுவே தூய்மைப்படுத்தும்னு சொல்ல பக்தியினுடைய மேன்மையை சொல்கிறதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் இடையிலடையில் பேசுகிறத பார்த்தா எதோக்கே மாதிரி தோணலாம் பரிகாசம் நான் எதையுமே நோக்கம் என்னென்னு கேட்டால் இந்த நம்ம அடிக்கடி நம்ம படிக்கிறதெல்லாம் அத்வைத்த வேதாந்த சித்தாந்தம் இப்போ பாகவதத்தில் படிக்கிறதெல்லாம் பக்தி பிராதானியம் பக்தின்னு சொல்கிற போது நம்ம மனசில் வர்றது ஏதோ ஒரு கடவுளுடைய வடிவம் அந்த வடிவம் ஒரு பேருக்குத்தான் இருக்கணுமே தவிர காலை வகுப்புலேயே சொன்னேன் இறைவன் துன்பமில்லாத பேரின்ப வடிவினன் நம்ம வாழ்க்கையில் நாம் எல்லாரும் விரும்புகிறது என்னது இயற்கையாகவே நாம் விரும்புகிறது என்னதுன்னா துன்பமில்லாத ஆனந்தத்தை எல்லாரும் விரும்புகிறோம் ஆக நம்ம ஆனந்தத்தையே தான் விரும்புகிறது அந்த இயற்கையாக நம்ம எதை விரும்புகிறோமோ அதை சாஸ்திரம் கொஞ்சம் கல்டிவேட் பண்ணுறது அதனால் அது என்ன ஆயிடுறது கடைசியில் என்ன இந்த கிருஷ்ணபக்தி ராமபக்தி அதனால் என்ன ஆகிடுறது நிறைய பேருக்கு எத்தனை பேருங்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ராமனுடைய தரிசனம் இன்னும் எனக்கு கிடைக்கலையேன்னு வழுத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறவங்கெலாம் இருக்காங்க எத்தனையோ வருஷம் ஆச்சு ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து பல வருஷங்களாச்சு ஐம்பது அறுபது வருஷமா பிறகும் அவங்களுக்கு ஏக்கம் போகல ராமநாமத்தை நான் எத்தனை சொல்லியாச்சு தெரியுமா இன்னும் ராம தியாக பிரம்மத்துக்கு காட்சி கொடுத்தாராமே அந்த ராமன் எனக்கு கொடுக்க மாட்டாரா ஏங்குறாங்க அப்படி ஏங்குற போது அவங்களுக்கு இத்தனை வருஷமாக ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து என்ன மிச்சமாச்சுன்னா ஏக்கந்தான் மிச்சமாச்சு இப்போ இதை என்ன சொல்கிறது இந்த ஏக்கத்தை பாராட்டுறதா இல்லை இந்த ஏக்கத்தை குளித்து நாம் வந்து வருத்தப்படுறதா அவ்வளவு கஷ்டமாக இறைவன் இல்லாமல் இருப்பவன் இறைவன் சொல்கிற போது இறைவனை தவிர வேறு எங்கே இது பண்ணும் இல்லை எனக்குன்னு ஒரு வடிவத்தில் அவர் வந்தே ஆகணும் வந்தே ஆகணும் நான் அவரை பார்த்த அவர் ராமர்னு நான் ரெக்ககனைஸ் பண்ணி ஆகணும் சப்போஸ் யாராவது ட்ராமா மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்துட்டான்னு வச்சுங்க இது சும்மா வேஷம் ஏன் அவனை ராமனாக பார்க்க முடியாதா நம்மளால இது ஏக்கத்தில் வந்து முடிஞ்சதுன்னு சொன்னால் இது பக்தி சுலசமயம் இப்படிலாம் பண்ணுறது நிறைய பேருக்கு துக்கம் ஏன்னா அவங்க ஹானஸ்ட்டாக இருக்காங்க அதை பாராட்டம் அவங்க ஹானஸ்ட்டாக இருக்காங்கன்னு என்ன அர்த்தம் ரொம்ப வருஷமாக பண்ணுறேன் இன்னும் போராது இந்த பிறவி போராது என்னுடைய ஆண்டவனை பார்க்குறதுக்கு இந்த பிறவி போராதுன்னு தெரிகிறது அவன் வரமாட்டேங்கிறான் இன்னும் வரமாட்டேங்கிறான் நான் சாகிற போதாவது எனக்கு காட்சி கொடுப்பானா நான் சொல்கிற மாதிரி இருக்காங்களா இல்லையா ஜனங்கள்லாம் இருக்காங்களா இல்லையா நீங்கள் உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி தவிப்பு இருக்கலாம் இருக்கோ நான் சொல்கிறேன் சுவாமி சித்பவானந்தருடைய மகிமையை சொல்கிறேன் திருவேடகம் கல்லூரியில் ஒரு பையன் கேட்டான் சித்பவானந்த சுவாமிகிட்ட ஒரு கேள்வி கல்லூரி பையங்கள்லாம் நல்லா கேள்வி கேட்பாங்க சுவாமி கிட்டே தன்னுடைய எழுபத்தி மூணாவது வயசில் திருவேடகம் கல்லூரியை தொடங்கினார் சுவாமி நமக்கு கிட்டத்தட்ட அறுபதுக்குள்ளே எனக்கு வ ஆசிரமத்தில் வைராக்கியம் தன்னுடைய எழுபத்தி மூணாவது வயசில் திருவேடகம் விவேகானந்தா தொடங்கினார் சுவாமி சித்பவானந்தர் என்ன தைரியம் இருக்கணும் பாருங்கள் அதான் இன்னும் நான் வாழ்வேன் இன்னும் என்னால் பண்ண முடியும் அது மாத்திரம் இல்லை எல்லா சுவாமிகளும் சேர்ந்து சொல்கிறாங்க அவர்கிட்ட சுவாமி இப்போ பல் பசங்களுடைய மனநிலையெலாம் சரியில்லை நீங்கள் சொல்கிற டிசிப்ளின் எல்லாம் கொண்டு வர முடியாது கட்டுப்பாடுகளெல்லாம் கொண்டு வர முடியாது நடத்துறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படிங்கிறாங்க இப்போ தான் பண்ணணுங்கிற என்ன பண்ணுறது எப்போ தேவையோ அப்போ தான் ஏன் நீ எல்லாம் ஸ்மூத்தாக பண்ண முடியுங்கிற போது என்னத்துக்கு அப்போ ஒரு பையன் கேள்வி கேட்டான் கல்லூரி நான் இது இடையில சொன்னேன் அவர் வந்து தன்னுடைய எழுபத்தி மூணாவது வயசில் கல்லூரியை தொடங்கினாருங்கிறது தன்னம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் அது மாத்திரம் இல்லை பிரச்சனை கல்லூரின்னா என்ன சாதாரணமாக பசங்கள் வளர்ந்த மேனேஜ் பண்ணுறது சுலபமாக என்ன ஆயிரம் பையங்களை ஒரே நேரத்தில் உக்காத்தி சாப்பாடு போட்டு ஒரே நேரத்தில் எழுப்புறதே பெரிய சாதனை அது எத்தனையோ வருஷம் நடந்து நடந்துக்கிட்டு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அவர்கிட்ட ஒரு பையன் கேட்டான் சுவாமி ஒரு கேள்வி கேளு விவேகானந்தர் ராமகிருஷ்ண பிரமஹம்சர்கிட்ட போய் நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களான்னு கேட்டார் ராமகிருஷ்ண பிரமஹம்சர் சொன்னார் ஆம் குழந்தாய் நன்றாக பார்த்திருக்கிறேன் உன்னை பார்ப்பதை காட்டிலும் தெளிவாக பார்க்கிறேன் அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொன்னார் அது ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தருக்கு சொன்னது நான் உங்களை கேட்குறேன் சாமி நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா கடவுளை பார்த்துருக்கீங்களா அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா யோசிக்காம சிந்திக்காம சொன்ன பதில் கடவுளை தவிர நான் எதையும் பார்க்கவே இல்லை சொன்னபது அப்போ சுவாமி ஏங்கிண்டாக இருந்தார் கடவுளை பார்க்குறதுக்கு கடவுளை பார்க்குறதுக்கு எங்களை ஏன்னால் அவர் என்னென்ன பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அதனால் நீங்கள் ஜாகிரதை இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் என்ன பண்ணும்னா கிட்டாங்கிட்ட தான் பக்தியை பண்ண அதனால் இதை வந்து அப்பப்போ கரெக்டாக சரியாக சொல்லலேன்னு சொன்னால் இந்த ரூபக்தி ரூபக்தி அரூபக்தியாக மாறணும் ரூபக்தியிலேயே நம்ம உட்கார்ந்துட்டோமானா ரூபக்தியானது முழுமையடையாது ரூபக்தி ஏக ரூபக்தி அநேக ரூபக்தி ரூபாரூபக்தி அரூபக்தி எவ்வளோ சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ஏக்கரூப பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் சிவன் கோயிலுக்கு போகமாட்டேன் பெருமாள் கோயிலுக்கு மாத்திரம்தான் போவேன் அகன் ஏக்கரூபக்தி அநேக ரூபக்தின்னா என்ன அர்த்தம் பிரபஞ்சத்தையே பக்தி பண்ணுறது ஆக்சுவலாக சொல்லணும்னா ஏக்கரூபக்தி ரூபாரூபக்தி சிவலிங்கம் சாலகிராமம் இது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா நீங்கள் என்ன இருக்கும் பெரும்பாலும் அந்த காலத்தில் மாரியம்மன்லாம் சும்மா ஒரு கல் தான் நட்டுருப்பாங்க இப்போ தான் எல்லாம் விக்கிரகம் வைக்கிறாங்க கிராமத்துல எல்லாம் பார்த்தா மாரியம்மன் எல்லாம் எப்படி இருக்கும் சின்ன புத்து கல் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து அதை பார்க்குறதுக்கு என்னவோ மாறு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வடிவத்தை வச்சாச்சு வடிவத்தை வச்ச உடனே அதுக்கு அலங்காரம் அப்புறம் மாரியம்மனுக்கு வெங்கடாதிருபதி அலங்காரம் வெங்கடாஜலபதிக்கு முருகன் அலங்காரம் நடக்குதா இல்லையா ஏன்னா வெங்கடாஜலவதியோ வெங்கடாஜலபதியாக பார்க்க பிடிக்கலை முருகனை முருகனாக பார்க்க பிடிக்கலை முருகனை வெங்கடாஜலபதி ஆக்கு வெங்கடாஜலபதியோ முருகனாக்கு முடிஞ்சால் வெங்கடாஜலவதியோ முருகனையோ அம்பாளாக பார் அம்பாளை முருகனாக்கு எல்லாம் பண்ணுறாங்க கோவிலில் அலங்காரம் பண்ணுறாங்க பக்தர்களும் அந்த அலங்காரத்துக்கு ரூபாயம் கொடுக்குறாங்க நகையும் வாங்கி தராங்க ஆஹ ஏக்கூபக்தி ரூபாரூபக்தி அநேக ரூபக்தி அரூபக்தி அரூபக்தின்னா என்ன அர்த்தம் ரூபம் கிடையாது அதுக்கு அதுக்கு தான் அடிக்கடி நம்ம என்ன சொல்கிறோம் நமக்கு ரூபம் இல்லைன்னு தெரிஞ்சால் தான் பகவானுக்கும் ரூபம் இல்லைங்கிறது புரியும் நமக்கே உண்மையில் ரூபம் கிடையாது தெரியுமோ நமக்கு ரூபம் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் அடிக்கடி நம்ம ஃபோட்டோவை பார்த்துக்குறோம் சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்துட்டு இப்போ இருக்கிற ஃபோட்டோவும் பார்த்து துக்கப்பட்டு இப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஃபோட்டோவை வச்சுன்னு காமிச்சுட்டு இருந்தா என்ன பண்ணுறது சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் மலரும் நினைவுகள் அப்படிதான் போட்டு ஆஹா ஏக்கரூபக்தி ரூபா ரூபக்தி அநேக ரூபக்தி அரூபக்தி உண்மையிலேயே நம் எல்லோருக்கும் ரூபம் கிடையாது ரூபம் மாதிரி நீயும் பொம்மை நானும் பொம்மை நானும் பொம்மை நீயும் பொம்மை உண்மை வேறு அழுத்தணும் நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா நினச்சி பார்த்தா நினச்சி பார்க்கலன்னா எல்லாம் உண்மையாயிடும் எல்லாம் பொம்மை தான் இந்த பொம்மையில் இப்படி வாழ வேண்டியிருக்கே என்ன பண்ணுறது அதுதான் இந்த மாதிரி புத்தகமெல்லாம் எடுத்தால் மூணு பசங்கள் வந்திருந்தாங்க கவனித்தேன் மூணே மூணு பையங்க வந்தாங்க இந்த மாதிரி புஸ்தம் எடுத்தோட நிச்சயமாக நாளைக்கு வரமாட்டான்னு எனக்கு தெரியும் வரல இளைஞர்களுக்கு போய் நம்ம இது ஆரம்பித்தோம்னா இது வேறு எதாவது சொன்னால் பரவாயில்லை ஏற்கனவே உனக்கு த கஷ்டம் பிரம்மச்சாரி சதமர்க்க டகான் ஒரு பிரம்மச்சாரி நூறு குரங்குக்கு சமானவான் அப்படி ஒரு பழமொழி பரவாயில்ல வெளியில் உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓஹோ ஏதோ தப்பித்தவறி இந்த அந்தரயுகத்தில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு இளைஞர்கள் வந்திருக்கிறார்களேன்னு ஆச்சரியப்பட்டேன் நல்லதுதான் சரி ஆக மத் பக்தியாக பக்தி இல்லாமல் இது பண்ண முடியாது இன்னும் சொல்கிறார் பாருங்கள் அந்த இமோஷனலாக உணர்ச்சி வசப்படுறத பக்தியில சொல்ற கதம்சா வினா விநானந்தாக்கலையா சுத்தியேத் பக்தியா விநாஷ vinaro Vinananda கோ மகர்ஷம் வினா விநாக்கலையா விநாய அடுத்த ஸ்லோகத்தையும் படிக்கலாம் வாதா திரவ नृत्यते ீக்ம்சதிச்சிச்ச युक्तो भुवनं மதுவன வத்தியூக் ஹசதி கவச்சிச் விலஜ भुवनं மயுன பக்தியினுடைய வெளிப்பாடுகள் உணர்ச்சி வெளிப்பாடுகளை இங்கே சொல்கிறார் பக்தியில் உணர்ச்சிகள்லாம் வெளிப்பட்டு பக்தி பண்ணுறபோது மனசில் இருக்கிற மாசுகள்லாம் களையப்படுகின்றன ஆல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அனைத்து வகையான மன மனநோய்களும் நீங்கி விடுகின்றன அதுக்கு தான் வந்து இப்போ இந்த ராக் மியூசிக் போட்டு கத்துறான் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து பகவானுடைய ஆன மகிமைகள் எல்லாம் சொல்லி வாருங்க கதம் வினா ரோமஹரிஷம் ரோமஹரிஷம் வினா ஆசையா கதம் சுத்தேத் பக்தியா வினா ஆசையா கதம் சுத்தேத் இந்த கதங்கிறத எல்லாத்திலையும் சப்ளை பண்ணிக்கணும் மனசு வந்து மயிர்கூச்சல் எறியாம எப்படி சுத்தமாகும் மனசு சுத்தமாகிறதுன்னு சொன்னால் மனசுல இருக்கிற விருப்ப வெறுப்பு காமக்ரோதங்கள்லாம் போறதுன்னு அர்த்தம் ஆனால் இங்கே என்ன சொல்றார் பகவான் பக்தியின் உணர்ச்சி பெருக்கினால் மனம் தூய்மை அடைகிறது அதுதான் விஷயம் ஆசையா கதம் சுத்தே ஆசையான்னா அந்த கரணம் வினாசயான்னு இருக்கு அங்கே கவனிக்கணும் விநாய நாஷய நாசம்னால் அர்த்தம் இல்லை வினா ஆசைய ஆசையுன்னு சொன்ன அந்த மனம் ரோமஹர்ஷம் வினா கதம் ஆசையுத் திரவாச்சேத்த வினா ஆசையுத் ஆனந்துக்கலையா வினா ஆசையுத் பக்தியாவினா ஆசையாக கதம் சுத்தேத் அப்படி படிக்கணும் மயிர்கூச்சல் எறியாமல் மனம் எப்படி மாசுகளிலிருந்து விடுபடும் உருகுகின்ற உள்ளம் உருகுகின்ற உள்ளம் இல்லை என்றால் உள்ளம் எப்படி தூய்மையாகும் அந்த ஆனந்த கண்ணீர் துன்பக்கண்ணீரில் துளைந்தேற்கு உன் ஆனந்த இன்பக்கண்ணீர் வருவது என்னால் ஐயா பராபரமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆனந்த கண்ணீர் வராமல் எப்படி உள்ளம் தூய்மையடையும் இறைவனிடத்தில் பேரன்பு செலுத்தாமல் எப்படி உள்ளம் தூய்மை அடையும் உள்ளம் தூய்மை அடையணும்னா பக்தியில் ஒரு நிலை இது இதே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இது சுபாம வரும் நாளான ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வராது அப்புறம் இதெல்லாம் வரலன்ன உடனே நமக்கு பக்தி போயிடுதுன்னு அர்த்தம் இல்லை சில பேருக்கு ஆரம்பத்தில் வரும் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு உண்மை தேடல் இருக்கிற போது பக்தி வரும்போது நம்மளியாம மனசு கதகதக்கும் எல்லாம் இதெல்லாம் வரும் ரோமாஞ்சனம் ஏற்படும் எல்லாம் ஏற்படும் ஆனால் அது கண்டினியூஸாக ஏற்பட்டுட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை சாகர் எனக்கு அப்பெல்லாம் வந்தது இப்பெல்லாம் ஒன்றும் உரைக்கிறது இல்லை அப்படியே பாறை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிக்க கூடாது அப்போ ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு இறைவனை தேடுறதுங்கிறது இருக்கும் அந்த தேடுற காலத்தில் அந்த மனது வந்து முமுக்ஷுத்தம் இருக்கிற போது இது மாதிரி குணங்களெல்லாம் நமக்கு வரும் அதெல்லாம் நம்ம மனசை தூய்மைப்படுத்துகிறது அடுத்தது சொல்கிறார் தழுதழுக்கிற வாய் வாக்கு சொற்கள் வாதா திரவத்தை எஸ் சித்தம் வாக் கத்கதா கத்கதா வாக் கத்கதா வாக்குன்னா என்ன அர்த்தம் கதைக்கிற கதகதைக்கிற வாக்கு தழுதழுக்கிற குரல்னு அர்த்தம் தழுதழுக்கிற சொற்கள் எஸ்ய சித்தம் திரவத்தை சித்தம் திரவத்தைன்னா என்ன அர்த்தம் உள்ளம் உருகுதல் அபீக்ஷணம் ருதத்தி அடிக்கடி அழறான் வினையே அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்லி பக்தியின் மேற்பாட்டினால் அழுகிறான் ருதத்தி அபீக்ஷ்ணம் அப்புறம் சில சமயம் ஆஹாஹான்னு சிரிக்கிறான் நான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகும் திடீர்னு வீட்டில் கொஞ்சம் சிரிக்கிறான் கொஞ்ச கொஞ்ச நேரம் பார்த்தா அழகான் கொஞ்ச நேரம் பார்த்தா அப்படியே மயங்கி போய் படுத்து விழுந்துடுறான் சில சமயம் பார்த்தா வீட்டில் குதி குதின்னு குதிக்கிறான் ஆஹா ஆஓஹோ அப்படின்னு குதிக்கிறான்னா என்ன ஆகும்னா கோயிலுக்கு வேண்டின்னு இருக்கேன் சீக்கிரம் சரியாகணும் சொல்லுவாங்களா மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வராது கஷ்டமாக தான் இருக்கும் அது கேட்குறதுக்கு ஆனால் பக்தியினுடைய வெளிப்பாடு இப்படி இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஜெனுவின் பக்தி ஒரு நியாயமான பக்தியில் இதெல்லாம் வரும் ஆனால் அதுக்காக வேண்டி சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஸ்டபன்ஸெல்லாம் இருக்காது எல்லோரும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது இந்த ராதா கல்யாணம் அது இதுலாம் அடிக்கடி வச்சுட்டு எல்லோரும் கூடி விளையாடுது அது ஆரம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் போக போக அது ஒரு மெக்கானிக்கல் ரிச்சுவல் மாதிரி ஆகிடும் எல்லாமே அப்படித்தான் எந்த விஷயமும் இப்படித்தான் ஆரம்பிக்கிற போது நமக்கு அதில் ஒரு ஈடுபாடு அதிகமாக தான் இருக்குது அப்புறம் நாளாக நாளாக என்னாகிறதுனா சரி இதெல்லாம் வழக்கமாக பண்ணுறத நான் நிறைய ராதா கல்யாணம் பார்த்தாச்சுன்னா முத முதல்ல இப்போ ராதா கல்யாணம் மீனாட்சி கல்யாணம் வள்ளி கல்யாணம் இப்போ நிறைய பண்ணுறாங்க அது அதில் எல்லாம் நிறைய இருக்குது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதை பிரிச்சிருவாங்க ஆடை நீங்கள் இந்த சீரெல்லாம் கொண்டாங்களோ அந்த சீரெல்லாம் கொண்டாங்க எல்லாம் கடவுளுக்கு வருஷா வருஷம் மீனாட்சிக்கு கல்யாணம் எல்லாம் பாவனை இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா இல்லாட்டி தேவையில்லாதனா அதர்மமான காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் அதுக்காக பெரியவங்கள்லாம் வருஷா வருஷம் இப்படிலாம் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் மனசை சுத்தப்படுத்துறதுக்காக அப்புறம் அடுத்தது என்னது சிறிது சிரிக்கிறான் விளைச்ச வெக்கத்தை விட்டு உத்காயத்தை சத்தம் போட்டு பாடுறான் நிறைய தேச்ச நடனம் ஆடுகிறான் மத்பக்தி யுக்தகா புவனம் புனாத்தி என்னுடைய இடத்துல பக்தி இருக்கிறவன் பாருங்கோ முதல்ல என்ன சொன்னார் மனசை சுத்தப்படுத்திக்கிறான் அப்படிப்பட்ட பக்தன் சூழ்நிலையவே தூய்மைப்படுத்துகிறான் எங்கும் இறை சிந்தனையை பரப்புகிறான் அந்த உண்மையான பக்தியினால் இறை சிந்தனையை எங்கும் அவன் பரப்பு நீடிக்கும்படி செய்கிறான் புவனம் புனாதி அடுத்த ஸ்லோகம் எதாஹேலம் ஜஹாதி துமா புனஸ்வம் பூபம் ஆத்மா கர்மா விதூய மோத்தோமாலம் ஜஹாதி புனஸ்வம் பூம் ஆர்மா விதூய மத் பக்தியோகே நஜத்யதோமாம் பக்தி ரொம்ப எளிமையானது மற்ற சாதனங்களை காட்டிலும் பக்தி ரொம்ப எளிமையானது இயல்பாகவே நமக்கு இருக்கிற உணர்ச்சிகளை எல்லாம் கொண்டு நம்மை சரிப்படுத்திக்க கூடியதுன்னு புரிஞ்சுக்கணும் இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறார் எப்படி அக்னா ஹேம மலம் ஜகாதி ஹேமன்னா தங்கம் நெருப்புனால தங்கம் என்ன பண்ணுகிறது தன்னுடைய அழுக்கை நீக்குகிறது புனகா ஸ்வம் ரூபம் பஜத்தேச்சுமாதம் மலம் ஜகாதி தன்னிடத்தில் ஏற்பட்டிருக்கிற அழுக்கெல்லாம் நெருப்புனால் எப்படி தங்கம் போக்கிக் கொள்ளுகிறதோ மறுபடியும் தங்கமாகவே ஆகிறதோ அப்படி இந்த ஆத்மா ஆத்மானா இந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம் ஆத்மா அந்தக்கரணம் ஜீவாத்மாவினுடைய மனசு அந்தக்கரணம் கர்மங்கள்லேருந்து கர்மங்கிற அழுக்கிலேருந்து விடுபட்டு எதனால மத்பக்தி யோகேன கர்மானுஷயம் விதூய எப்படி தங்கமானது தன்னுடைய தன்னை தன்னிடத்தில் ஒட்டி இருக்கிற அழுக்கை நெருப்புடைய தொடர்பினால் நீக்குகிறதோ அப்படி இந்த ஜீவன் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கர்மங்களை மாசுகளையெல்லாம் பக்தியோகத்தினால் அக்னி இஸ் ஈக்வல் டு பக்தி யோகம் ஹேம ஈசி கொல் டு அந்தக்கரணம் துமாதம் துமாத்தம் மலம் உண்டாகியிருக்கிற மலம் அதுதான் இங்கே கர்மா இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கணும் ஆஹ பக்தி யோகேன பஜத்யசோமாம் மத் பக்தி யோகேன பஜத்யசோமாம் அத்த பக்தி யோகேன விதூய மாம் பஜதி அப்படி படிக்கணும் பக்தி யோகத்தினால நீக்கிவிட்டு என்னை பஜிக்கிறது மனசில் சுத்தத்தை உண்டு பண்ணி கொண்டு பஜிக்கிறது என்னிடத்துல பக்தி பண்ணி மனசை சுத்தப்படுத்தி சுத்தமான மனசோட என்னை பக்தி பண்ணுறான்னு அர்த்தம் முதல்ல பக்தி பண்ணுற போது அசுத்தமான மனசோடு தான் பக்தி பண்ணுறான் பக்தி பண்ணி பண்ணி பண்ணி மனசில் இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் போக்கி அதுக்கு பிறகு சுத்தமான மனசோட பக்தியை பண்ணுகிறான் என்பது கருத்து அடுத்த ஸ்லோகம் யா யதாத்மா பரிமிருஜதே சௌ மத் புண்ணியகாதாஸ்ரவணாபிதானை நான் தமிழ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறத பார்க்கறது இல்லை ஏதாவது படிக்கிறதுல வித்தியாசம் இருந்தால் சரி பண்ணிக்கோங்க தப்புன்னு அல்லையே यथा यथा तथा तथा वस्तु सूक्ष्मं। चक्षुर பரிமியுாவனூவாஜன யதா யதா ஆத்மா அசௌ ஆத்மா பரிமிருஜே மத்புண்ண காதாஸ்ரவணாபிதானை அதாவது இறைவனை பற்றிய புண்ணிய கதைகள் மத்புண்ணிய காதாஸ்ரவணாபிதானை என்னை பற்றின மகிமைகளெல்லாம் கேட்கிறது அது எப்படி இது எப்படின்லாம் விசாரம் பண்ணுவான் பக்தனும் என்ன பண்ணுகிறான்னா பகவான் எப்படி அப்படி பண்ணினார் பகவானுடைய லீலைகள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு பகவானுடைய அருமை பெருமைகளை மத் புண்ணிய இறைவனுடைய புண்ணிய புண்ணியத்தை தரக்கூடிய கதைகள் ஸ்ரவணாதிபிகி வியாக்கியானக்காரர் சொல்கிறார் மறைமுகமாக இதெல்லாம் வந்து வேதாந்தத்தையும் சேர்த்து தான் குறிக்கும் கடவுளுடைய பெருமையை சொல்கிறதுனா உபனிஷத்துலாம் யாரை பற்றி பேசுகிறது பிரம்மனை பற்றி பேசுகிறது பிரம்மம்னா யார் பிரம்மம் வேறே கடவுள் வேறையா பிரம்ம ரெண்டே ரெண்டு தான் சாஸ்திரத்தில் விஷயம் ஒன்று தர்மம் இன்னொன்று பிரம்மம் கர்மகாண்டத்துக்கு விஷயம் தர்மம் ஞான காண்டத்துக்கு விஷயம் பிரம்மம் அந்த பிரம்மத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் பிரம்மத்தோடு எப்படி நம்ம சம்பந்தம் வைக்கணுங்கிறதெல்லாம் தான் விசாரம் அப்படி பண்ண பண்ண என்னாகிறது தான் மனசு சுத்தமாக ஆத்மா பரிமிருஜியத்தே பரிமிருஜியத்தேன்னு சொன்னால் ஆத்மா சுத்தப்படுறது மனசு சுத்தப்படுகிறது இந்த ஆத்மா ஆத்மாங்கிறதெல்லாம் மனசுன்னு போட்டுக்கணும் ஆத்மான்னு சொன்னால் மனசோடு சேர்ந்திருக்கிற ஜீவாத்மா அப்படி அர்த்தம் ஜீவாத்மாவோடு சேர்ந்திருக்கிற மனசு சிதாபாச சகித அந்த கரணம் அப்படிதான் அதனால் அந் இந்த இடத்துல ஆத்மாங்கிறதுக்கு அந்தக்கரணம்னே அர்த்தம் வச்சுடா பரவாயில்ல போகிறோம் அப்போ ஆக ஆக என்ன அது நாளாக நாளாக படிக்க படிக்க பாருங்கள் இதுக்கு இடையில் படிக்கிறாங்கிறார் ஆடுறது பாடுறது மாத்திரம் இல்லை கடவுளுடைய அருமை பெருமைகளையெல்லாம் படிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு உபநிஷத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு வருது முதல்ல இமோஷனாக தான் இருக்கா பக்தியில் வந்து உணர்ச்சிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் ஆனால் பாகவதத்தோட பெருமையே இதுதான் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்புறம் உணர்ச்சியை பக்குவப்படுத்தி அப்புறம் அறிவுக்கு அறிவு பூர்வமாக உபதேசம் பண்ணுறதா பாகவதத்தினுடைய விசேஷமே அப்படி பண்ண பண்ண ஸ்ரவணாபிதானை ததா ததா சூக்மம் வஸ்து பசிய அவன் நுண்மையான பொருளை பார்க்கிறான் இப்போ சிவபுராணம் எப்படி இருக்கு நம்ம தமிழில் படிக்கிற சிவபுராணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறபோது நம சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்புறம் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்தில்லை இலாதானே நின் பெரும் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் எல்லா பிறப்பும் பிறந்த இழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் அப்புறம் இப்படிலாம் சொல்லி ஜோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்புறம் அடுத்தது பாருங்கள் கூர்த்த மஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே எங்கே ஆரம்பித்தது நமசிவாயில் தொடங்கித் நமசிவாய தொடங்கி எங்கே வந்திருக்கு பாருங்க கூர்த்த மெஞ்ஞானம் இங்கே கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்புறம் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனை இதுலேருந்தே தெரியுது கடவுள் வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை காட்சி கொடுக்க வரப்போகிறார் அப்புறம் காட்சி கொடுத்துட்டு காணாமல் போயிட்டார் காணாமல் போனது குறித்து அழனும் வந்தையே அன்னைக்கு வந்தே இன்னொரு தினம் வரமாட்டேயா அதே வேஷத்தோட வா தான் நல்லா இருக்குது ஏதோ ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடாது அதுலேயே வா இப்படி எல்லாம் ஜிரதை சரியான குரு இல்லாமல் பக்தி பண்ணான்னு வச்சோங்கோ தீந்தாம் பக்தனுக்கு குரு வேணுமா வேண்டாமா முக்கியமான கேள் பக்தனுக்கு குரு அவசியமாக வேண்டாமா ஞானிக்கு குரு வேணுமான்னு நான் கேட்கல போக்தனுக்கு குரு வேணுமா வேண்டாமா ஞாபகம் வச்சுங்கோ பக்தனுக்கு குரு ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த குரு சரியான குருவாக இருக்கணும் அவரும் ஆடலாம் வாரம் குதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சோங்க குரு சரியாக இருக்கணுமே குரு வந்து அவன் உணர்ச்சி வசப்படுறதாவது வீட்டில் எப்போவுமே ஒருத்தர் ரொம்ப சத்தம் போட்டு பேசுனா இன்னொருத்தர் அமைதியாக இருந்தால் வீட்டில் சமாளிக்கலாம் ரெண்டு பேரும் சத்தம் போட்டு பேசினீங்கன்னு வச்சுங்க வீடு எப்படி இருக்கும் அதெல்லாம் ஏன் இங்கே ஞாபகப்படுத்துகிறீங்க சுவாமி அதெல்லாம் எதுக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறீங்க நாங்கள் அதெல்லாம் மறந்து போய் ஏதோ ரெண்டு நாள் மூணு நாள் நிம்மதியாக இருக்கலான்னு வந்திருக்கோம் இங்கே வந்து திரும்ப அதையே ஞாபகப்படுத்துறீங்க அது பக்தன் இந்த வர்ற இருக்கானே ரொம்ப உணர்ச்சியோடு தான் இருப்பான் அந்த உணர்ச்சி வசப்படுற ஸ்டூடெண்ட்டை சரியான சரியானபடி கைடு பண்ண வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு இருக்கு ரொம்ப அந்த உணர்ச்சி வசப்படுறதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலன்னு வச்சுங்க கொஞ்ச நாள் இது குரு சரியில்லைன்னு விடுவான் ஆகையினால அதுக்கு தகுந்த மாதிரிலாம் சொல்லி அழகாக மேனேஜ் பண்ணி எல்லாம் கொண்டு போகின்றிருக்கு அதான் இந்த ஸ்லோகம் இந்த இதை தான் சொல்கிறது சூக்ஷ்மம் எதைவாஞ்சன சம்பிரயுக்தம் கண் எனக்குது பழக்கம் இல்லை கண்ணுக்கு மை போட்டால் அதில் சொல்கிறார் கண்ணுக்கு மை போட்டால் கண்ணில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுமா கண்ணில் இரு கண்ணுக்கு நீங்கள்லாம் எத்தனை பேர் போடுறீங்களோ தெரியாது கண்ணுக்கு மை தீட்டினா ம இருக்கிற அழுக்கு போகிறது மாத்திரம் இல்லை ரொம்ப சட்டிலாக இருக்கிறதெல்லாம் தெரியுமா அஞ்சன சம்பிரயுக்தம் அது மாதிரி இந்த பக்திங்கிற மையை தீட்டி பக்தீங்கிற மைய தீட்டிக்கொண்டால் மிக நுண்மையான வஸ்து இறைவன் மிகவும் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு ஜோதியன் துன்னிருள் தோன்றா பெருமையன் போக்கும் வரவும் புணர்வுமில்லாத புண்ணியன் அதெல்லாம் விளங்குமா ஆக சக்ஷர் எதைவாஞ்சன சம்பிரயுக்தம் இருபத்தி ஸ்லோகம் ஆயிருக்கு இப்போது இன்னொரு ப இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கட்டுமா ஸ்லோகங்களுக்கெல்லாம் நான் அர்த்தம் சொல்கிறேன் ஏன்னா அதிக நேரம் நான் காலமுறையெல்லாம் கொடுக்க முடியல சரி அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் விஷயாந்தியாயதித்தம் விஷயேஷுஜதே மாமனுஸ்மரதித்தம் மையேய விஷயச்சி விஷய மாமனுமரச்சி மய் பிரீ சிம்பாசு விஷயங்களை நினைக்கிறவனுக்கு விஷயங்களில் இதாகிடுறான் பணத்தையே நினைக்கிறவன் இருபத்தி நாலு மணி நேரம் பணத்தை பற்றி தான் நினைக்கிறான் கணக்கெல்லாம் போடுறான் இப்போ இவ்வளோ ரூபாய் வருது இதை இந்த ரூபாயில் போட்டால் இவ்வளோ ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி பணத்தை பற்றியே நினைக்கிறவனுக்கு பண சிந்தனை நீங்கள் அதை போட்டுங்க நான் இந்த வேலையை ரொம்ப பண்ணிட்டுருந்தேன் அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் பதவியை பற்றி இப்போ இருந்தே எலெக்ஷனுக்கு கால்குலேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக பதவியை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு பதவி சிந்தனை என்னையே நினைக்கிறவன் என்னிடத்திலேயே ஒடுங்குகிறான் எப்படி புலனின்பொருள்களை நினைப்பவன் அதன்மயமாகவே ஆகிறானோ நீ எதென யதா யதா உபாஸ்தே ததைவ பவதி எத் பாவயத்தி எதை பாவிக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் புலனின்ப விஷயங்களை நினைத்தால் புலனின்பம் மயமாகிறான் மாமனுஸ்மரதித்தம் என்னை விடாமல் சிந்திப்பவன் என்னிட என்னிடத்திலேயே ஒடுங்குகிறான் அடுத்த ஸ்லோகம் தஸ் மாத சதபித்யம் யாஸ்வப்ன மனோரதம் ஹித்வாமயி சமாத மனோமாவி திஸ் ஸ்வனமனோரி மயி சுவ மனோமத்வி தஸ்மாத் இவ்வள நேரம் பக்தியோட பெருமையை சொல்லி முடிச்சுட்டார் மாமனுஸ்மரத்சித்தம் மையேவ பிரபிலீயத்தே நீங்கள் எங்கேருந்து இது பார்த்துக்கணு இது வந்து பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் தொடங்கினது பன்னெண்டா மையற்பிதாத்மன சபியா அங்கேருந்து தொடங்கினது அங்கே தொடங்கினது இங்கே தான் மையேவ பிரபுலீயத்தையோட முடிஞ்சிருக்கு அங்கேயும் பாருங்கள் ஆரம்பிக்கிற போது மையர்பித்தாத்மனா உபசக்கிரம் உப உபக்கிரமம் மையேவ பிரபிலீயத்தை உப உபசம்ஹாரம் உபசம்ஹாரம்னா நிறைவு எவ்வளோ அழகாக முடிஞ்சிருக்கு பாருங்கள் அதுலேருந்து இது வரைக்கும் பக்தி யோகத்தினுடைய பெருமை பக்தி யோகத்தினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னால் சொல்லப்பட்டதெல்லாம் என்னதுன்னா அநேக மோட்ச சாதனங்கள் அதாவது மோக்ஷாதனம் பக்தியா மற்றவைகளா அப்படின்னா மற்ற சாதனங்களெல்லாம் அவங்க அவங்க மனசுக்கு தகுந்தபடி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நான் பக்தியைத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு உத்தவருக்கு கிருஷ்ணர் பக்தியை பத்தி மாற்றம் சொல்லியிருக்கார் இப்போ இங்கே முடிக்கிறார் ஆகையினால நீ என்ன பண்ணணும் தஸ்மாத் எனவே அசதபித்தியானம் ஹித்வா அசதபித்தியானம்னா என்ன ஆசத்தான வாழ்க்கைக்கு பயனற்ற விஷயங்களை நினைப்பதை விட்டு விட்டு ஸ்வப்ன மனோரதம் நான் அப்படி இருக்க போகிறேன் இப்படி இருக்க போகிறேன்னெலாம் கனவு காண்டு சொப்ன மனோரதம் எனக்கு பணம் நிறைய வரப்போகிறது நான் ரொம்ப இந்த இந்த கண்ணாடி கதை அந்த கதை சொல்லுவாங்க இல்லையா ஒரு கண்ணாடி வியாபாரி கதை அவன் கண்ணாடி வியாபாரி நிறைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த கதை ஒரு சில பேருக்கு தெரியும் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் கண்ணாடி வியாபாரி கண்ணாடி கண்ணாடி பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த காலத்தில் கூடையிலலாம் வச்சு அவன் போயும் மரத்தடியில் உட்காந்து ஓய்வு எடுக்கிற போது ஒரு கனவு கனவில் வந்து அவனுக்கு நல்லா வியாபாரம் ஆகி வியாபாரம் வியாபாரத்தில் நல்ல பணமெல்லாம் வந்து அவன் நல்ல வீடெல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணி கணவனுக்கு மனைவிக்கு ஒரு நாளைக்கு சண்டை வந்துடுச்சு கனவில் சண்டை வந்து ஓங்கி உதைப்பேன்னு உதைச்சானும் இங்கே இருக்கிற கண்ணாடிலாம் உடஞ்சி போச்சு அதை கதை சொல்கிறது அது மாதிரி எங்கேயும் என்ன சொல்கிறார் அதெல்லாம் விட்டுடுங்கிறார் கற்பனை எல்லாம் பண்ணாத பக்தி ஒன்றே போரும்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் இளைஞர்கள்லாம் நாட்டுக்கு நிறைய நல்லதெல்லாம் பண்ணணும்னு கனவு காணணும்னு சொல்லின்ட்டுருக்கிற போது இதை சொன்னு வைங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒத்து வராது இளைஞர்கள்லாம் வருங்காலத்துக்கு நாட்டுக்கு நல்லதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்க கனவு காணத்தான் வேணும் உங்கள் கனவை கனவெல்லாம் நடக்கவும் செய்யணும் ஆக இது பகற்கனவு இல்லை ராத்திரி கனவும் இல்லை இது நடக்க வேண்டியது இப்போ இருந்தே திட்டம் போடுறதத்தான் கனவுன்னு சொல்கிறோம் கற்பனை பண்ணி அப்படி ஒரு ராஜ்யத்தை கற்பனை பண்ணி பண்ணுறது இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா தஸ் மாத் அசதபித்தியானம் ஹித்வா மனக்கோட்டை கட்டுறதெல்லாம் விட்டுட்டு அனாவசியமான விஷயங்களை நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு மயிசமாத மத்பாவபாவிதம் மனஹா மத்பாவ பாவிதம் சத்து மயிசமாத மனதை என்னிடத்தில் பாவிக்கும்படியாக செய்து என்னிடத்திலேயே ஒடுக்குவாயாக மையேவ மனாதுவ மயி புத்தி நிவேசான் கீதையில் சொன்ன மாதிரி என்னிடத்திலேயே வையுங்கிற ஆகா பக்தியோகம் பக்தி யோகத்தினுடைய சிறப்ப சொன்னார் நீ பக்தி பண்ணுங்கிற புத்தவர்கிட்ட சொல்றார் அதெல்லாம் அனாவசியத்தையெல்லாம் விடு கற்பனை கோட்டைகளெல்லாம் விட்டுட்டு என்னிடத்தில் ஆழ்ந்த பக்தி செலுத்துவாயாக அடுத்த ஸ்லோகம் ஸ்திரீணாம் ஸ்திரீசங்கினம் தியா தூரத்த ஆத்மான் க்ஷேமே விவித்த ஆசீன வேஷித் யிசீம் ஸ்ரீசங்கி சங்கம் தியூர்தீன மிரி நேத் பங்கோஷி சங்கா பும்சாங்க நிறைய பேர் நீங்கள்லாம் தாய்மார்கள் இருக்கிறீர்கள் இந்த ஸ்லோகத்தில் நீங்களே புஸ்தகத்தில் படிச்சுருப்பீங்க எல்லாம் என்ன போட்டிருக்குன்னு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணுடைய தொடர்போ இல்லாமல் தியானம் செய்ய வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து ரெண்டு சொல்கிறார் அதாவது பெண்ணோட தொடர்பும் இருக்கக்கூடாது பெண்ணோட தொடர்பு கொண்டு பெண்களை பற்றிய பேசுகிறவனுடைய தொடர்பு இருக்கக்கூடாது இங்கே தியானம் பண்ணணும்னு சொல்கிறார் எழுந்து ஆடுன்னு சொல்லலை இப்போ பாருங்கள் இப்போ தியானத்தை பற்றி சொல்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எழுந்துரு என்னை குறித்து பாடு ஆடு குதி அப்படின்லாம் சொல்லலை இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம் அப்போ தான் மனசு சுத்தமாகும்னு படித்தோம் தேர் ஃபோர் என்ன பண்ணணும் புஸ்தகத்தை மூடுங்கோ ஜால்ரா எடுங்கோ மிருதங்கத்தை எடுங்கோ ஆரம்பிங்கம் எல்லோரும் எந்திரிங்கோ எல்லோரும் கிருஷ்ண கிருஷ்ணா முக்குந்தா ஜனார்தனா இப்படி உடனே பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படி தானே சொன்னார் இப்படி சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும் உடனே க்ளோஸ் பண்ணிடணும் சாப்டரை க்ளோஸ் பண்ணி இப்பொழுது இந்த இடத்தில் என்னது இந்த இடத்துல என்ன பண்ணணும் இப்போ இந்த ஸ்லோகம்லாம் வந்து நம்ம உடம்ப பண்ணுவார்கள் பக்தர்கள்லாம் பண்ணுவார் இங்கே பாருங்கோ இந்த இடத்துல பகவான் இப்படி சொல்லியிருக்கார் விசிற்ஜ லஜ்ஜாம் யோதீத்தை மன்னாமணி நிரந்தரம் ஆகையினால் இதெல்லாம் விட்டுட்டு என்னை குறித்து பாடுங்கோ ஆடுங்கோன்னு சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் சொல்லலை அதுக்காக வேண்டியது பண்ண வேண்டான்னு அர்த்தம் இல்லை அதெல்லாம் வரும் பக்தியில் அதெல்லாம் ஒரு நிலைகள் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க ஒரு இடத்துல உக்காந்து தியானம் பண்ணு அமைதியாக என்னை தியானம் பண்ணு குதிச்சுட்டே இருக்கிறது லட்சியம் இல்லை குதிச்சுட்டே இருக்கிறது ஆடிண்டே இருக்கிறது பாடிண்டே இருக்கிறது லட்சியம் இல்லை என்னை குறித்து கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் பண்ணணும் தியானம் பண்ணுறதுக்கு கண்டிஷன் சொல்கிறார் ஸ்திரீனாம் ஸ்திரீ சங்கினாம் சங்கம் தியக்துவா தூரதா திய பெண்களுடைய தொடர்பு நீங்கள் ஆண்கள் போட்டுக்கணும் ஆண்களுடைய தொடர்பு அதை பற்றியே பேசுகிறவங்களுடைய ஆட்கள் இதெல்லாம் அந்த டிவியை பார்க்குறதை விட்டுவிட்டுன்னு அர்த்தம் சுருக்கமாக சொன்ன எல்லோரும் சொல்கிறாங்க டிவியில் இந்த மாதிரி கதை தான் நிறைய வருதுன்னு இந்த மாதிரி மோசமானது தான் இதை பற்றியே பேசுகிறது தான் நிறைய வருது சமூகத்தினுடைய கேடு கலாச்சார சீரழிவுகள்லாம் அழகாக பரப்பப்படுகிறது அப்படிங்கிறாரு செக்துவா தூரத்தகா ஆத்மவான் ஆத்மவான்னால் கேர்ஃபுல்லான்னு அர்த்தம் ஜாகிரதையான அர்த்தம் அதாவது இப்போ அம்மாவான் மதிக்கிறதுங்கிறது வேறே பெற்ற என்ன ஒரு பாட்டு இருக்கே பேய்போல் திரிந்து பெண்ணை தாய் போல் நினைந்து தவம் புரிவது எக்காலம் என்ன வார்த்தை பாருங்கள் பேய் போல் திரிந்து பெண்ணை தாய் போல் நினைந்து தவம் புரிவது எக்காலம் ஆகையினால் இதை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் இது என்ன காமங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ஆகையினால இப்போ அதை ஸ்திரீனாம் ஸ்திரீ சங்கினாம் தியா தியக்த்வா தூரத்தகா தியத்வா வெகு தொலைவிலேயே விட்டுவிட்டு ஆத்மவான் சாஸ்திரங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து பப்ளிக்கில் இப்போ சொன்னால் நிறைய பேருக்கு ஒத்துக்கவே முடியாது மனசு வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு நாம் சில சாதனைகளை பண்ணித்தான் ஆகணும் க்ஷேமே விவித்த ஆசீனஹா ஒரு நல்ல இடம் க்ஷேமே புண்ணியமான நல்ல ஒரு இடத்துல விவிக்தகா தனிமையாக ஆசீனா உட்கார்ந்து அமர்ந்து சிந்தையே துமாம் அதந்திரித்தஹா சன்னு மாம் சந்தையே க்ஷேமே விவிக்தானர்த்தம் தூய்மையான தனிமையான இடத்தில் அமர்ந்து கொண்டு என்ன எந்த விதமான சோர்வும் களைப்பும் அற்றவனாய் என்னை தியானம் செய்வாயாக நீங்கள் என்ன எதுக்கு இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க பெண்கள் பெண்களுட பெண்களுடன் தொடர்பு பெண்களுடன் தொடர்பு வைத்திருப்பவர்களுடைய தொடர்பு ரொம்ப அழுத்தி சொல்லுகிறீர்கள்னா அவர் சொல்கிறார் அது ரொம்ப மோசமானது அப்படின்னு அடுத்த ஸ்லோக சொல்கிறார் ந தசாசிய பவேத் கிளேஷா பந்தஷ்ட அன்னிய பிரசங்கதா மற்ற தொடர்புகளை காட்டிலும் இந்த பாலுணர்ச்சி மிகவும் கீழ்நிலைக்குச் செல்லக் கொடுத்தக்கூடியது இனக்கவர்ச்சி பாலுணர்ச்சி மிகவும் கீழ்நிலைக்கு செலுத்தக்கூடியது அதுதான் சொல்றார் யோசித் சங்கா பும்சகா தசா தத் சங்கி சங்கதா விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றார் நேரடியா தொடர்பு பத்தி பேசுறவங்களோட தொடர்பு இதனால வர்ற கஷ்டம் ரொம்ப பெருசு அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்றார் அது வேண்டாம்ப்பா இந்த காமத்தை ஜெயிச்சு நீ ஈஸ்வர பக்தியை தியானம் பண்ணு ஈஸ்வரனை தியானம் பண்ணு காமஜெய சகித்த ஈஸ்வர தியானம் காமஜெய சகித்த ஈஸ்வர தியானம் பண்ணுங்கிறார் இனி உத்தவர் கேள்வி கேட்க போகிறார் அதுக்கு பகவான் பதில் சொல்ல போகிறார் அது நாளைக்கு நாம் காலையிலையும் ரெண்டு வகுப்பு இருக்கு படிப்போம் இன்றைக்கி ஒரு வகுப்பு எனக்கு எடுக்க இயலாமல் போயிடுத்து அதனால தான் நான் ஒரு நிமிஷம் கூட எடுத்துருக்கேன் நாளைக்கு காலையில் ஏழுலருந்து எட்டு ஒன்பதரையிலருந்து பத்தரை அதை முடிச்சுடுவோம் இன்னும் பதினாறு ஸ்லோகம்தான் இருக்குது பதினாறு ஸ்லோகத்தை நாளை காலை வகுப்பில் நிறைவு செய்வோம் அறிவோம் சச்சிதானந்த விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்ரயவிநாசாயீகிருஷ்ணாய வய நுமர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி परापरमे शांति शांति ம்ாா ஹரி ஓ ஆதிநாமி